யோனமாக அறிவோம் நேற்றைய வகுப்பிலே ஒரு மனமானது புலன்களைக் கொண்டு புலன் அறிவினாலே இது இது இன்னது என்று புத்தியினால் புரிந்து அந்த புத்தி விசாரித்து அறிந்த உண்மையை அப்படியே சித்தத்திலே சேகரித்து வைத்துக் கொள்கின்றது என்றும் அவ்வாறு சேகரித்து வைத்துக் கொண்ட விஷயங்களை எப்பொழுது வெளிப்படுத்த விரும்புகின்றதோ அப்பொழுது அகங்காரமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பார்ப்போம் அந்த வகையிலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு கருவிகளாக மனம் செயல்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டோம் இந்த நான்கு கருவிகளையே சாஸ்திரம் அந்தக்கரணம் என்று அழைக்கின்றோம் மேலும் இந்த மனமானது ஐந்து நிலைகளில் செயல்படுகின்றது என்று கவனித்தோம் அதாவது சலன நிலை மந்த நிலை தடுமாறும் நிலை ஒருமுகப்படுத்தும் நிலை மற்றும் மனம் போன போக்கில் போகாமல் விழிப்புற்ற புத்தியினால் நம் விருப்பப்படி கையாளுகின்ற நிலை என ஐந்து மனதின் நிலைகளை பார்த்து அறிந்திருந்தோம் இதிலே மனதில் சலனம் இருந்தாலும் மந்த நிலை இருந்தாலும் தடுமாற்றம் இருந்தாலும் அந்த மனம் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதுவே சலனம் இல்லாத மந்த நிலையும் தடுமாற்றமும் காணப்படாத ஒருமுகப்பட்ட மனதிலே விழிப்புற்ற புத்தியின் வாயிலாக தன்னை யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரம் அறிவுறுத்திருக்கின்றது இவ்வாறு மனம் சலனமின்றியும் அந்த நிலையில் தடுமாறாமணம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு ஏதேனும் பயிற்சி முறைகள் இருக்கின்றவா என்று யோசித்தோமே ஆனால் அநேக பயிற்சிகள் இருக்கின்றன அதை கற்றுக் கொடுப்பதற்கும் நிறைய பயிற்சி நிலையங்களும் இருக்கின்றன ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி முறைகளை கடைபிடித்து மனதை அடைக்க முயற்சித்தோமையானால் அந்த பயிற்சிகள் செய்யப்படுகின்ற வரை மனம் நம் கட்டுக்குள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பயிற்சி நாம் விட்டவுடனே சில காலங்களில் மனம் மீண்டும் முன்பை விட உயிர்கொண்டு எழுந்து மேலும் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகு அதனால் நாம் மனதை அடக்க முயற்சி செய்யக்கூடாது மனதை அடக்கக்கூடிய பயிற்சிகளையும் செய்யக்கூடாது பெரும்பாலானவர்களுக்கு இந்த உண்மை புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மனதை அடக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகளையும் தியான முறைகளையும் கடைபிடிக்கின்றாங்க இன்னும் சிலர் புலன்களை கட்டுப்படுத்துகிறேன் புலன்களை நான் அடக்கப்போகிறேன்னு சொல்லிவிட்டு புலன் அடக்கமான சில காரியங்களை அவர்களை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு குலன்களையும் மனதையும் அடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேமையானால் அது மேலும் வீறு கொண்டு எழுந்து இன்னும் பல்வேறு சிக்கல்களுக்கு நம்மை உட்படுத்தி விடும் நம்ம நன்கு புரிந்து வேண்டும் உதாரணமாக ஒரு குதிரை தாறுமாறாக ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த குதிரையை அடக்கக்கூடியவன் அந்த குதிரை மேல் ஏறி அமர்ந்து அதை உடனே தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடக்கிவிட முயற்சி செய்தானே அவன் அந்த குதிரையிலிருந்து கீழே தள்ளப்படும் அதுவே அவன் அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்து அதன் போக்கில் ஓட விட்டு அதை தட்டி கொடுத்து தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்த பாதையிலிருந்து அதை திசை திருப்பி சரியான பாதையிலே அதை ஓட வைத்து அதை மெதுவாக நிறுத்தினானே என்றால் அந்த குதிரையும் கட்டுக்குள் வந்து இங்கு இந்த உண்மையைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு மனதை வந்து நம்ம உடனே கட்டுப்படுத்த போறேன் அதனால அந்த பயிற்சி ஈடுபட போறேன் இந்த மூச்சு பயிற்சி செய்ய போறேன்னு சொல்லி எதையாவது செஞ்சு மேலும் மன ரீதியான சிக்கல்களை நாம் உண்டாக்கிக் கொள்கின்றோம் மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களும் காணப்படுகின்றார்கள் இது தவறான அணுகுமுறைங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுவே சாஸ்திரம் என்ன கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்முடைய சாஸ்திரம் வந்து தேரின் பயணமும் வாழ்க்கையும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோடு ஒரு தேரோடு நம்ம மனித உடலை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை சுட்டி காட்டுது அது எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ தேரில் வந்து ஒருத்தர் பயணம் செய்கிறாரு அவர்தான் தேர்னுடைய முதலாளி தேரை ஓட்டுவதற்காக தேரிலே சாரதி ஒருவர் அமர்ந்திருக்கின்றார் அவர்தான் தேரை ஓட்டுகின்ற ஓட்டுனர் அவர் கையிலே கடிவாளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிவாளம் ஐந்து குதிரைகளால் ஊட்டப்பட்டிருக்கின்றது ஐந்து குதிரைகள் தேரை இழுக்கின்றன தேர் செல்லும் பாதையும் உள்ளது இது ஒரு தேர் பயணம் இந்த தேர் பயணத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க சொல்வது சாஸ்திரம் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது என்ன உண்மை நமக்கு புரியுதுன்னு கவனிச்சோம்னா இப்போ தேரில் பயணம் செய்யக்கூடிய முதலாளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மா தேரை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் சாரதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புத்தி தேரிலே பூட்டப்பட்ட ஐந்து குதிரைகள் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து புலன்கள் தேரை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளம் எது அப்படின்னு கவனித்தோம்னா நம்முடைய மனம் தேர் செல்லக்கூடிய பாதை எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக பொருட்களுடன் கூடிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கை பாதையில் தான் பயணிக்க போகிறோம் அப்போ இந்த வாழ்க்கை பாதையிலே பயணிக்கக்கூடிய இந்த உடலானது ஒரு தேருடன் ஒப்பிடப்படுகின்றது இந்த தேரையுடன் ஒப்பிடப்பட்ட உடலிலே கொடுக்கப்பட்ட ஐந்து புலன்களை ஐந்து குதிரையுடன் ஒப்பிடப்படுகின்றது அந்த ஐந்து குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளமாக நமக்கு கொடுக்கப்பட்ட மனதை சுட்டி அந்த கடிவாளத்தை கையில் பிடித்து தேரை கட்டுப்பாட்டுடன் ஓட்டக்கூடிய சாரதியை நம்முடைய புத்தியுடன் ஒப்பிடப்படுகின்றது இது அத்தனையும் கொண்ட ஒரு தேரிலே பயணம் செய்யக்கூடிய தேரின் முதலாளியாக ஆன்மா இருக்கின்றது இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த தேரை நாம் எப்படி சரியான பாதையிலே வழிநடத்தினால் நம்முடைய இலக்கை நாம் சென்று அடைய முடியும் என்பதைத்தான் இந்த தேரின் வாயிலாக சாஸ்திரம் நமக்கு சுட்டி அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த உலகப் பொருட்களாகிய சாலையில் தான் நாம் பயணம் செய்தாக வேண்டும் இந்த உலக பொருட்களிலிருந்து நாம் விலகிவிட முடியாது நாம் எதை செய்யணும்னாலும் இந்த உலகப் பொருட்களுடன் வாழ்ந்தபடியே தான் நாம் செய்தாக வேண்டும் நம்முடைய பயணத்தின் வேகமும் வெற்றியும் குதிரைகளை பொறுத்துத்தானே அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே நம்முடைய ஐந்து புலன்களை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வி அமைந்திருக்கின்றது இப்ப குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு எப்படி கடிவாளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அது மாதிரியே நம்முடைய ஐந்து புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக மனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மனம்ங்கிறது தான் இங்கே நாம ஆறாவது அறிவுன்னு பார்த்தோம் அந்த ஐந்து குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளமாக மனம் இருந்தாலும் அதை சரியாக செலுத்துவதற்காக அந்த வண்டியை ஓட்டுகின்ற ஓட்டுநராக சாரதி ஒருவர் இருப்பது போல இந்த ஐந்து புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் இருந்தாலும் இந்த மனத்தை சரிப்படுத்தக்கூடிய புத்தி நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த புத்தி தேரொட்டியாக தேரை சரியாக வழி போன்று இந்த உடலை நாம் சரியாக வழி இந்த உலகம் என்ற பாதையின் வழியாக நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைந்துட முடியும் அதை விட்டுட்டு நம்ம வண்டி ஓட்டும் குதிரைகளுடன் போராடுறதுனாலையோ கடிவாளத்தில் மாற்றம் செய்வதனாலேயோ எந்த பயனும் நமக்கு உண்டாக போவதில்லை அது மாதிரி இந்த மனித உடலிலே கொடுக்கப்பட்ட புலன்களுடன் போராடுவதாலோ மனதில் மாற்றங்களை செய்வதாலோ எந்த மாற்றமும் எந்த பயனும் நமக்கு உண்டாக போவதில்லை அப்போ எதையும் நாம் சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா தேரை செலுத்துகின்ற தேரோட்டி தான் திறமைசாலியாக இருக்கணும் அப்போ தான் தேர் சரியான இலக்கை சென்று அடைய முடியும் அது மாதிரி இங்கு நம்மை வழிநடத்துகின்ற புத்தி விழிப்புற்று இருந்தால் மட்டும்தான் நாம் அடைய வேண்டிய இலக்கை நாம் சரியாக அடைந்துட முடியும் தேரோட்டி தூங்கி கொண்டிருந்தால் பயணம் எப்படி முழுமை பெறாதோ அதுபோன்று புத்தி நமக்கு தூங்கிக்கிட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுமை அடையாது ஆகவே நாம் விழிப்புற்ற புத்தியின் வாயிலாகத்தான் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய இலக்கு மோட்சமாக இருக்கிறதுனால அந்த மோட்சத்தின் முடிவை நாம் அடைய வேண்டும்னா இங்கே புத்தி விழிப்புற்று இருந்தால் நாம் அந்த இலக்கை சரியாக அடைந்திட முடியும் இதற்காக நாம் என்ன செய்யணும் ஒரு தேர் நல்ல விதமாக தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா தேரோட்டியை சரியாக விழிப்புற்று பாதையை பார்த்து ஓட்ட சொல்லணும் அது மாதிரி நாமும் நம்முடைய பயணத்தின் இலக்கை அடையணும் அப்படின்னா புத்தியை விழிப்புற்று வைத்து நாம் நம் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் இதை தான் சாஸ்திரம் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றது மட்டுமே நாம் அந்த சரியான இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது சரி விழிப்புற்ற புத்தி அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி விழிப்புற்ற புத்தினா என்னங்கிறது எங்களுக்கு புரியலையே அது எப்படி புத்தி நம் வெளிப்படையை செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் சாஸ்திரம் அரிய வழிமுறையை நமக்கு வழிகாட்டுகின்றது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புத்தி மூன்று நிலைகளில் மனிதரிடம் செயல்படுகின்றது அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுது இப்போ ஒரே மனம்தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற நான்கு கருவிகளாக நமக்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த புத்திங்கிறதுல அது இன்னது என்று எதை மனம் வைத்து கொண்டிருக்கின்றதோ அதற்கேற்ற வாரத்தானே அகங்காரமாக எவ்வொன்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே விழிப்புற்ற புத்தி இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய செயலும் நன்றாக இருக்கும் விழிப்புறாத புத்திகளை எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் சரியாக இருக்காது அது தோல்வியைத்தான் கொடுக்கும் அப்போ அந்த விழிப்புற்ற புத்தியை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற போது மூன்று நிலைகளாக புத்தி சாஸ்திரம் நமக்கு சுட்டி அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று இயல்பான உணர்ச்சி ரெண்டாவது புற அறிவு மூன்றாவது உள்ளுணர்வு அதாவது இயல்பான உணர்ச்சி புற அறிவு உள்ளுணர்வு என்ற மூன்று நிலைகளில் தான் மனிதனுடைய புத்தி செயல்படுகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது சரி இதில் இயல்பு உணர்ச்சின்னா என்ன இயல்பு உணர்ச்சது நம்ம ஒவ்வொருவருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வு நிலை இது எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக ஒரு வாத்துக்குஞ்சு நீந்துவதற்கு யார கற்றுக் கொடுப்பதில்லை அது தன்னுடைய இயல்பு உடர்பாக பிறந்த சிறிது நேரத்திலேயே தண்ணீரில் நீந்த ஆரம்பிக்கின்றது அதுபோல குருவிகளுக்கு கூடு கட்டுவதற்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா என்ன கிடையாது குருவியும் தன்னுடைய இயல்பாகவே தனக்கு தேவையான வீடை அழகாக கூடு கட்டி கொள்கின்றது அது மாதிரி நம்ம மனித பிறவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுத்தோமா என்ன பிறந்த உடனே தானே அழகாக பாலை குடித்து விடுகின்றது இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இயல்பு உணர்ச்சி அப்படின்னு சாஸ்திரம் தொல்லுது இந்த இயல்பு உணர்ச்சி தான் நம்முடைய ஆள் மனதிலிருந்து உண்டாகின்றது இந்த இயல்பு உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்கின்றான் இந்த இயல்பு உணர்ச்சி என்பது புத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இதை கொண்டு வர முடியாது அடுத்து ரெண்டாவது புற அறிவுன்னு பார்த்தோம் இந்த புற அறிவுங்கிறது எப்படின்னா புற உலகிலிருந்து இந்த வெளி உலகத்திலிருந்து நாம் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம் இவ்வாறு புல உலகை சார்ந்த அறிவு நமக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த அறிவு சரியாக தவறானு நமக்கு தெரியாது அதில் தவறுகளை கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இதை நம்ம முழுமையாக நம்பி செயல்படவும் முடியாது இந்த புற அறிவுங்கிறது நம்ம ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவாக இருக்கிறதுனால இந்த புற அறிவை வைத்துக்கொண்டு நாம் சரியாக வாழ்ந்திட முடியாது அடுத்து மூன்றாவதாக உள்ளுணர்வு என்பதை பற்றி சாஸ்திரம் ஆழமாக எடுத்துக் கூறுகின்றது அந்த உள்ளுணர்வுங்கிறது நாம் கற்றுக்கிட்ட அறிவோ அல்லது கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எந்த புற அறிவும் தேவையில்லாத நம்முடைய உன்னத உணர்வு இது நம்முடைய அந்தர்யாமி ஆகிய பேரறிவிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு அறிவு இந்த அறிவு ஒருபோதும் பொய்யாகி விடாது இந்த உள்ளுணர்வு யாருக்கெல்லாம் வெளிப்படைஞ்சிருக்கோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக சாதித்திருக்காங்க படைப்பாளிகளாக பல படைப்புகளை படைத்திருக்கிறார்கள் ஆனால் இது எல்லோரிடத்திலும் அவ்வளவு எளிதாக செயல்பட்டு விடாது அதற்கு புத்திசக்தி மிகவும் நுண்ணியதாக மாற வேண்டும் அதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம முன்னா பார்க்க போகிறோம் இந்த உள்ளுணர்வின் வாயிலாகத்தான் நம்முடைய சமுதாயத்திலே கல்வி விஞ்ஞானம் கலை மதம் போன்ற எந்த துறையும் எடுத்துக்கிட்டாலும் மிகப்பெரிய சிகரங்களை தொட்டவர்களெல்லாம் நாம் காண முடியும் இந்த உள்ளுணர்வு விழித்திருப்பதே அறிவு விழிப்பதுன்னு பொருள் நம்முடைய அறிவு புத்தி விழிப்புற்ற புத்தியாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த உள்ளுணர்வு தான் விழிப்படையணும் இது எப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து புலன்களை விட இந்த உலகப் பொருட்கள் வலிமையாக இருக்கின்றன அதனால தான் இந்த புலன்கள் அந்த பொருட்களை கண்ட உடனே மயங்கி அதில் புலன்களை விட உலகப் பொருட்கள் வலிமையாக இருக்கின்றன இந்த உலகப் பொருட்களை விட மனம் வலிமையாக இருக்கின்றது ஏன்னா அந்த மனம் வந்து அது வேணும் வேண்டாங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த பொருட்களை விட மனம் சற்று வலிமை கூடுதலாக இருக்கின்றது அந்த மனதை விட புத்தி அதிக வலிமை வாய்ந்தது அதனால தான் அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து புத்தியை காட்டிலும் வலிமையானது கொண்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஆன்மா எனப்படுகின்றது பொதுவாக நாம் ஒன்றை கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையான ஒன்று நம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் நாம் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த வகையிலே மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டாளராக புத்தியை கையாள வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு குதிரையை சரியாக செலுத்தணும் அப்படின்னா அந்த குதிரையில் கட்டப்பட்டுள்ள கடிவாளம் எப்படி அவசியமாக இருக்கின்றதோ அதுபோல் இந்த புலன்களை சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா அதற்கு மனம் அவசியமாக இருக்கின்றது அந்த கடிவாளம் மட்டும் இருந்தால் போதாது அந்த கடிவாளத்தை சரியாக கையில் பிடித்து செலுத்தக்கூடிய ஒரு சாரதி எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி இந்த மனதை சரியாக கையாளக்கூடிய புத்தி நமக்கு தேவைப்படுகின்றது அப்போ ஒரு விழிப்புற்ற சாரதியினால்தான் அந்த தேரை சரியான பாதையிலே செலுத்தி இலக்கை எவ்வாறு அடைய முடியுமோ அதுபோன்று ஒரு விழிப்புற்ற புத்தியினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் சரியான இலக்கை நாம் அடைந்துட முடியும் இதுதான் சாத்தியமும் கூட இதை விட்டுட்டு மனதை அடைக்கும் மூச்சு பயிற்சிகள் தியானம் போன்றவைகளெல்லாம் நாம் மேற்கொண்டோம்னா மனம் ஏதோ தற்காலிகமாக கட்டுப்பாட்டில் இருக்குமே தவிர அந்த பயிற்சிகள் நிறுத்தப்படும் பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி விடுகின்றது அல்லது அதைவிட சற்று மோசமான நிலைக்கு உட்படுகின்றது இது பெரும்பாலானவர்களின் அனுபவ உண்மைன்னு நம்ம நிச்சயமாக கூற முடியும் அதுவே நம்ம தறிக்கேட்டு அங்கும் இங்கும் ஓடுகின்ற புலன்களை அதன் போக்கில் ஓட விடாமல் நம் வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு அதை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாட்டு முறைகளை நாம் கடைபிடிக்கின்றோம் அதுவும் நமக்கு தவறான அணுகுமுறைங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மனதையும் புலன்களையும் அடக்கக்கூடிய பயிற்சி முறைகள் எதுவுமே அந்த பயிற்சி செய்கின்ற காலகட்டம் வரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆனால் அந்த பயிற்சி நிறுத்தப்பட்டவுடன் மீண்டும் அந்த புலன்களும் மனமும் எல்லை மீறி தன் கட்டுப்பாட்டை இழந்து வீறு கொண்டு வெளிக்கூடும் அப்படிங்கிற உண்மையை நாம் அனைவரும் உணர்ந்தாக வேண்டும் எனவே இது போன்ற மனதை அடக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகள் தியான முறைகள் போன்றவைகளை தவறாக செய்வதை விடுத்து புத்தியை சரியான விழிப்புற்ற நிலைகளை வைத்துக் வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டோமானால் நாம் எளிதாக நம்முடைய இலக்கை சென்று அடைந்துவிட முடியும் என்பதைத்தான் தர்மம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த தர்ம வழியிலிருந்து விலகி பல்வேறு புதிதாக தோன்றிய சாஸ்திர வழிகளை நாம் பிடித்துக்கொண்டதினாலே தான் இது போன்ற புது பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியுள்ளது ஆகவே தர்மம் கூறிய பாதைகளை நாம் சரியாக நடந்தோமேயானால் நம்முடைய இலக்கு மிக அருகில் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் சரி இப்போ இந்த மனதை அடக்கத் தேவையில்லை புலன்களை அடக்க தேவையில்லை அவைகளை அதன் வழியில் செல்லாமல் நம்முடைய கட்டுப்பாட்டில் ஒழுங்காக கொண்டு செல்ல வேண்டியது மட்டும்தான் நமக்கு வேலை அப்போது இந்த மனமானது அலைப்பாயாமல் நிறுத்திக்கொண்டு அதன் நம்முடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுது வருகின்றதோ அப்போது மட்டும்தான் நாம் நம்மை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இப்போ நான் யார் என்ற விசார முறையிலே நாம் நம்மை விசாரிக்க ஆரம்பித்தாலும் இந்த மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த விசார உண்மை நமக்கு வெளிப்பட்டுவிடும் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அது என்ன தன்னைத்தானே அறிவது அப்படிங்கிறது என்ன இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகும் இதுக்கு உதாரணமாக இப்போ குழந்தைகளை நீங்கள் கடற்கரையோரம் அழைத்து சென்றீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடலை வேடிக்கை பார்க்கும் பொழுது அந்த கடலிலே எழுந்து அமில்கின்ற அந்த அலைகளின் மீது அதிக ஆர்வம் உண்டாகி விளையாடுவார்கள் அவர்கள் அந்த கடலிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகளை ஒவ்வொன்றாக கவனித்து இது மிக பெரிய இருக்கின்றது இது சற்று சிறிதாக இருக்கின்றது இவ்வாறு மாறி மாறி வருகின்றது என்று அந்த அலைகளின் உயரம் எழுந்து அடகுகின்ற நிலைகளை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் இந்த குழந்தைகளை கவனித்தோம்னா இந்த அலை மிகப்பெரியாக வந்தது அந்த அலை சற்று சிறிதாக வந்தது என்று அந்த அலைகளின் ஏற்றத்தாழ்வுகளை வேடிக்கையாக பேசி விளையாடி கொண்டிருப்பார் அவங்களுக்கு வந்து கடல் நீரிலிருந்து தான் அந்த அலை உண்டானது அந்த கடல் அலை வந்து கடல் நீருக்கு வேறானது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது அந்த வித்தியாசம் தெரியாததுனால்தான் அந்த குழந்தைகள் வந்து கடல் நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த கடல் அலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வாறு விளையாடி கொண்டிருக்கின்றார் ஆனால் பெரியவர்களாகிய நமக்கு நன்றாக தெரியும் அவ்வாறு எழுந்து அடகிய அந்த அலைகள் அலைகள் அல்ல கடல் நீர் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது அது கடல் அல்ல அலைதான் என்று நினைத்துக்கொள்வார்கள் இவ்வாறு அவர்களை பொறுத்து வந்து போகின்ற அலைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் விளையாடுவது போல நாமும் நான் யார் என்ற விசாரணை முறையிலே நம்மை பற்றிய தெளிவான ஒரு பார்வை இல்லை என்றால் நாமும் நான் யார் என்று விசாரித்து அறிவதற்கு பதிலாக அந்த குழந்தைகளை போன்றே அவன் வேறு இவன் வேறு அவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று இருமைகளில் சிக்கிக்கொண்டு ஒருவருக்கு வேற்றுமைகளை உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் தன்னை நான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாமலேயே வந்த நோக்கத்தை முடித்து கொள்ள முடியாமல் வீணாக இந்த பிறவியை முடித்து கொள்வோம் அப்போது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பெரியவர்களாக நாம் நம் புத்திசக்தியை கொண்டு விசாரித்து எவ்வாறு அந்த அலைகள் பெரிதாகவும் சிறிதாகவும் வந்து போனாலும் அவைகள் உண்மையில் அலைகள் அல்ல கடல் நீர்தான் காற்றினால் அவ்வாறு அலைகளாக மாறி வந்து போகின்றன என்பதை எப்படி அறிந்து கொண்டோமோ அதுபோல தன்னை அறிந்து கொள்ள ஆர்வமுடன் இருக்கின்ற பொழுது தன்னை நான் யார் என்று விசாரித்து பார்த்தால் தன் மனதை விசாரித்து பார்க்க விரும்புகின்றவன் எவனோ அவனே தன்னை அறிகின்றான் என்ற அறிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது மிக முக்கியமாக நாம் கவனித்துக் வேண்டிய விஷயம் அதாவது தன்னை யார் என்று விசாரித்து அறிய ஆர்வம் கொள்கின்றவன் எவனோ அவனே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மீண்டும் அந்த கடல் உதாரணத்துக்கே போகலாம் கடலில் அலைகள் உண்டாகாத சற்று ஆழமான பகுதிக்கு நாம் சென்று கடல் நீரின் அடி ஆழத்தை கவனித்தோம்னா அந்த கடல் நீரின் அடியில் உள்ள அநேக தாவரங்களும் அங்கு நீந்தி விளையாடுகின்ற மீன்களையும் நாம் தெளிவாக காண முடியும் அதுவே கடல் அலைகள் ஏற்றத்தாழ்களுடன் வந்து போகின்ற சலனமான சூழ்நிலைகளை நாம் கடலின் அடியாளத்தில் என்ன இருக்கின்றது என்று காண முயற்சி தொமையானால் அங்கு நம்மால் ஒன்றும் காண முடியாது இது நம்முடைய அழைப்பாயும் தன்மை கொண்ட மனதை வைத்து மனதின் அடியாளத்தில் காணப்படுகின்ற அந்த உண்மை பொருளை பரம்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியாது இதில் இருந்து நாம் அறிய வேண்டிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரின் தெளிந்த அடி ஆழத்தில் எவ்வாறு நாம் அனைத்தையும் எளிதாக கண்டுவிட முடிகின்றதோ அதுபோன்று சலனமற்ற மனதின் தெளிந்த அடி ஆழத்தில் மறைந்துள்ள அந்த மறைப்பொருளான பரம்பொருளை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் இதனால் தான் பெரியவர்கள் சலனமற்ற மனதிலே அந்த சர்வேஸ்வரனை எளிதாக பண்டுவிட முடியும் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த சலனமற்ற மனம் நமக்கு எப்படி உண்டாகும் என்றால் விழிப்புற்ற புத்தியினால் மட்டுமே அந்த சலனமற்ற மனம் உண்டாக முடியும் பொதுவாக சாதாரண மக்களிடத்தில் உள்ள மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சலனமுள்ள எண்ணெய் அலைகள் அதன் காரணமாக மனதில் உண்டான பல்வேறு குழப்பங்கள் அந்த குழப்பங்களின் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு அந்த மனதின் அடியாளத்தில் உள்ள அரிய உண்மையை அறிய முடியாமல் வாழ்கின்றார்கள் அதுவே ஞானிகளுடைய நிலையை கவனித்தோமையானால் அவர்களிடம் சலனமற்ற மனம் காணப்படுகின்றது தெளிந்து அதன் அடியாழத்திலே ஊடுருவி பார்க்கின்ற விழிப்புற்ற புத்திசக்தி அவர்களிடத்திலே இருக்கின்றது அதை கொண்டு அவர்கள் அந்த மனதின் அடியாளத்தில் இருக்கின்ற அற்புத பொருளை பரம்பொருளை மிக எளிதாக அறிந்து கொள்ள முடிகின்ற மனதில் உள்ள இரு வேறுபாடுகளே சாதாரண மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒருவன் சலனமற்ற மனதினால் மட்டுமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அந்த சலனமற்ற நிலையிலே தன்னை தான் அறிவது எவ்வாறு நிகழ்கின்றது என்பதை இன்னும் ஒரு உதாரணத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் இப்போ உதாரணமாக நாம் ஒரு மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கண்ணாடியின் வாயிலாக நாம் இந்த உலகத்தை தெளிவாக காணுகின்றோம் ஆனால் அதே மூக்கு கண்ணாடியிலே சில கீழல்கள் விழுந்திருந்தால் நாம் பார்க்கும் இந்த உலகம் சற்றே கலங்கி மங்களாகத்தான் தெரியும் அதை நாம் சரியாக பார்க்க முடியாது எவ்வாறு நாம் அணிந்திருக்கும் கண்ணாடி கீழல்களுடன் சரியாக இந்த உலகத்தை காட்ட முடிவதில்லையோ அதுபோன்றே மனமும் பல்வேறு குழப்பங்களால் சலனத்துடன் கலங்கி இருக்கின்ற பொழுது இந்த உலகம் நமக்கு சரியாக தெரியாது மனம் சலனமடைந்து கலங்கி இருப்பதனாலே இந்த உலகமும் நமக்கு சலனப்பட்டுத்தான் தெரியும் இதனால் பார்க்கின்ற பார்வையை பொறுத்தே அவனுக்கு இந்த உலகம் காட்சியாகின்றது சலனமான குழப்பமான மனநிலையிலே இந்த உலகத்தை பார்க்கின்றவனுக்கு உலகத்தில் எல்லாமே மோசமாக தெரிகின்றது உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே மோசமானவர்களாக பெறுகின்றனர் அவர்கள் எல்லோரும் அவனுக்கு எதிராக செயல்படுவது போன்று நினைத்து கொள்கின்றான் அதற்கு காரணம் அவனுடைய மனதிலே உண்டாகின்ற சலனங்களே காரணம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோலவே ஒருவர் தன்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் இவன் அதில் சலனப்பட்டு மயங்கி கொண்டிருக்கின்றான் திட்டும்பொழுது இவன் யார் என்னை திட்ட இவன் மட்டும் யோக்கியமா இவனை பற்றி எனக்கு தெரியாதா என்றெல்லாம் இவனும் வேக வேகமாக அவர்களை எதிர்த்து திட்ட முற்படுகின்றான் பாராட்டினாலோ தன் தற்புகிற்சியில் மயங்கி தன்னைத்தானே பெரியவனாக நினைத்து கொள்கின்றான் இவ்வாறு இந்த மனதின் சலனங்களினாலே பல்வேறு துன்பங்களை நாம் அடைந்து வருகின்றோம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய மனதின் சலனத்தை நாம் உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் மேலும் மேலும் மனதை சலனப்படுத்தி கொண்டிருப்பது என்பது நம்மை நாமே துன்பப்படுத்தி கொள்வதற்கு ஒப்பாகும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற மனச்சலனத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு விழிப்புற்ற புத்தியை எப்படி கையாள வேண்டும் விழிப்புற்ற புத்தி என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்னும் சற்று விரிவாக நாளை வகுப்பில் பார்க்கலாம் நன்றி ஓம் அத் சத்